சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் அருணகிரிநாதர் அனுகிரகம் கொடுத்த கந்தர் அனுபூத்தியும் குமரா குமரா நித்யம் குமரா குமரா இந்த ஒன்றே பொறுமையாக நித்யம் குமரா குமரான்னு சொல்கிறேன் வேறு ஒன்றுமே பண்ணலான்னா கூட குமராங்கிறத நாம நாம சங்கீர்த்தனது பண்ணியே அவர் வந்து நமக்கு அவனுக்கு பிரம்மணி ஸ்தீயதாங்கிற அந்த ஒரு நிலையை அருணகிரிநாதருக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படி கொடுக்கணும் முருகாச்சரணம் வள்ளிதசனாந்தஸ்மரணம் ஜெய ஜயசுமியோம் மயூராதிருடம் மகாக்கியகூடம் மனோஹாரதேகம் மகச்சிகேஹம் மீதேவம் மகா வேதபாவம் மகாதேவபாலம் முதலோகாலும் முருகாச்சரம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா இந் நேத்துக்கு பார்த்த ஒரு பாடல் வித்யா கர்வம் இல்லாமல் இருக்கணும் அது போகணும் வித்யா கர்வம் சாஸ்திர ஜான கர்வம் இல்லாமல் இருக்கணும் அது வந்து நம்ம அப்படியே பாண்டித்யத்திலையும் வித்யையிலும் கொண்டு போயிடக்கூடாது நமக்கு அடைய வேண்டிய வஸ்து அந்த அருணகிரிநாதர் அடைந்த அனுபூதி அதை அடைவதற்கு அனுகூலமா இருப்பதற்காக தீர்மானமா பண்ணு ஞான விஜானம் செய்யணும்னு சொல்வார் பாகவத்தில் ஞான அதாவது அடைய வேண்டிய இடம் அந்த ஸ்கந்தனுடைய பாதார அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அடைய வேண்டியது அருணகிரிநாதர் அடைந்த அந்த அனுபூதி அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை மறுபடியும் சொல்றேன் அருணகிரிநாதர் ஒன்றும் செய்யல அவர் கொண்டு வச்சு அடைய வேண்டிய இடத்துல வச்சுட்டு நீ வந்து அதே நிலையிலிருந்து அப்புறம் அவர் ஒன்றும் பண்ண வேணும் விழாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு அதாவது நிஜப்புனராவர்த்தனை நிஜப்புன ஆவர்த்தனை இதெல்லாம் வேதாந்தத்துல எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது அது ஏதோ ஒரு பேருக்கு வந்து அந்த சூழ்நிலையில் அவர் போகின்றிருந்தது கிளியாக போன பாரிஜாத்த புஷ்பத்தை கொண்டு வந்தார் அந்த திருவண்ணாமலை ராஜாவுக்கு வந்து கண்பார்வை கிடச்சிட்டு அந்த அவன் அவர்கிட்ட வாதம் புரிந்தவன் தோற்று போயிட்டான் அவர் சரீரம் வேண்டாத மாதிரி பண்ணிட்டார் அந்த கருணாகர கடவுளன் கந்தா முருகா கருணாகரனை பண்ணிட்டான் அப்போ சௌக்கியமாக அவர் போயிட்டார் போய் கைங்கரிய பரமாக இருந்துட்டு முருகனுடைய ஞானதண்டத்து மேலே உட்காந்துட்டார் மீனாட்சியினுடைய கைவை உட்காண்டார் அதனால அதனால் அந்த வித்யாகரம் போகணும் டீலர்னின்னு சொல்லுவார் அந்த டீலனியை பத்தி நேத்தி சொல்றாரு அதான் கலையே பதறி கதறி தலையோடு அலையே படுமா அதுவாய் விடவும் கொலையே புரிவேடர் குலப்பிடிதோ மலையே மலை கூறிடுவாக என்னேன் முருகாச்சரணம் கலைங்கிறது அந்த கல்வி சாஸ்திரம் தலையோடு அலையப்படுமாறு தலை கர்வம் கொண்டு அலையுற மாதிரி வந்து ஆயிடும் கொஞ்சம் தெரிஞ்சாலே ஆஹா எனக்கு எல்லாமே தெரியணும் எனக்கு உருப்பு உருப்பு நல்லா தெரியுது மட சாம்புறான்னு தெரியுது அதனால அது முதல்ல ஃபஸ்ட்டு விடணும் அதனால தான் வந்து பாகத்தில்ன்னு ஒரு முக்கியமான ரொம்ப சக்தியான ஒரு உபதேசம் அது அது அப்படிங்கிறது அதை தேஜஸ்திரம் அந்த அஸ்திரங்கிறது வந்து வித்யங்கிறது தான் அஸ்திரம் அதை நீ விட்டுடு அப்போ அடைய வேண்டியது அடைஞ்சது அதுதான் பிரம்மணி ஸ்தீதம்னார் அப்போது அந்த பிரம்மணிங் ஸ்தீயத்தாம்னது ஞானஸ்கந்த சரணாரவிந்தையோ ஸ்தியதான் அவ்வளோதான் அதுதான் அருணகிரிநாத் அடைந்தது என்ன சொல்லணும் எவ்வளோ தடவை அதுதான் திருப்பி திருப்பி நான் புரட்டி புரட்டி பார்க்குறேன் அது கிடச்சிட்டு அருணை அப்படி ஒரு அழகாக இருக்கும் இந்த கொலை கொள்ளை பொறுதி செய்கிறதே அவர் அவர்களுடைய குல தொழிலாக இருக்கக்கூடிய வேடர் குலத்தில் பெண் யானை மாதிரி இருந்த வள்ளியை தோன்றினாள் வளர்க்கப்பட்டாள் அப்படிப்பட்டவளை இச்சாசக்தி அவளை அணைத்து கொண்ட அதாவது மலை போன்றவனே அதாவது மார்ஜால நியாயத்தை பண் பின்பற்றி இவரே போய் பூனை கொட்டியை கவ்வி கொண்டு போய் எடுத்துக்கொள்ளும்ட்டார் அவர் அப்படி பூனை கொட்டி ஒன்றும் பண்ணாது அம்மா பூனை தான் பண்ணும் அப்படி இவர் போய் வலிய கடிமனம் புரிந்தார் கொண்டார் அப்படிப்பட்டவர் கிரௌஞ்ச மாலை வந்து ரூபமாக வந்திருக்கு மாயா ரூபமாக இருக்கக்கூடிய அசுரனை செதர் அடித்து அப்படி வேலால் ஞானத்தால் அதை பிளந்து ஞா ஜெய மாலை வெற்றி மாலை சூடியே ஞானஸ்கந்தா இந்த சாஸ்திரானத்தால விஷயம் தெரிஞ்சு கொண்டு தலை கர்வம் ஏறி நான் ஒண்ணுது தப்பு நான் தான் சரி நான் தான் கரெக்டு நீ என் நான் எல்லாம் தெரிஞ்சேன் ஒண்ணு நீ சொல்லுது தப்பு அப்படின்னு கர்வம் சாஸ்திர கர்வத்தை கொண்டு அலையக்கூடிய வீண் வாரம் செய்யக்கூடிய என் கர்வத்தை ஒழித்து உன்னை அறிவதற்கு உன்னை உணர்வதற்கு உண உணர்வதற்கு பயன்படுமாறு செய்தருள்கள் நீ தான் சத்தியம் நீதான் அடைய வேண்டிய வஸ்துன்னு அப்படி செய்க அதுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்த விஷயம்தான் நேர்த்திக்கு சொன்ன அந்த பாசுரம் அது என்ன இவர் சொல் தாய்மான் சொல்றார் திறமென்ற தத்தம் மதத்தையே தாமர செய்கையோடும் உளர அறிவார் தாய்மா தாய்மானோடு சொல்கிறது அதனால் மனசில் இந்த மாதிரி வாதம் பண்ணதுனால சாந்தம் இல்லை தர்க்கம் போட்டு வாழ்நாளை வீணாக ஆக்குகிறாள் அதுதான் கூடாது அதனால் அதனால தான் பா பண்டிதன்கிற அந்த அபிமானம் வித்வான்கிற அபிமானம் பக்கத்திலே வரக்கூடாதுன்னு தள்ளி வச்சுக்கணும் அப்போது ஒ அதாவது அடையணும்னா இதுதான் பண்ணணும் அப்போது ஆத்மாவை சார்ந்து வண்ணம் ஆகக்கூடிய அதாவது இருக்கக்கூடிய இதை சார்ந்து இருக்கு அது நேச்சுரலாக இருக்கக்கூடிய பிரகத்தியினுடைய ஒரு ம மயக்கத்தில் இருக்கு அதனால் தர்க்கமயமாக அருணகிரிநாதர் வந்து வாதித்து தெரியக்கூடிய பாசஞானமான கருவியால் கந்தவேலுடைய திருவடி அனுபூத்தை அடைய முடியாது அனுபூதி அடையணும் ஒன்று விருப்பப்படும் அடியேன்னு வச்சுப்போம் என்ன உபதேசங்கிறார் அதுதான் இது நேர்த்தி சொன்னால் தான் உபதேசம் பண்ணுறார் அப்புறம் ந இது நானே பிரம்மம் சொல்லக்கூடிய அந்த அந்த மகாபாக்கியங்கள்லாம் இருக்குது அது முறையாக தெரிஞ்சுக்கணும் குருநாதர் எப்படி உபதேசம் பண்ணுறாரோ அருள் குருநாதர் எப்படி உபதேசம் பண்ணுறாரோ அது மாதிரி பசு ஜானத்தை அடைய முடியாது அது அடியன் இதே அடியன் நீங்கள் எல்லாம் பசு அந்த பதியான ஞானஸ்கந்தன் ஞானந்தா ஒன்றால் அடையலாம் அது அர்குருநாதன் ஹெல்ப் பண்ணணும் உபகாரம் பண்ணணும் அது ஞானஸ்கந்தனே அருணகிரநாதர் உபதேசம் பண்ணார் அப்படியும் குலப்படின்னு சொன்னதே இந்த வள்ளி ஓமை ஆகும் பெயர் யானை ஓசையில்லாமல் நடக்கும் அது மாதிரி ஓசையில்லாமல் அவர்கிட்ட ஞானஸ்கந்தன்கிட்ட பிரேம பக்தி கொண்டு அந்த வள்ளி அடைந்தார் அவளை அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படி இருக்கிறவர் வந்து இந்த மாயா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த கிரௌன் சார் சொனை முடித்தான் என்ன ஆன்மாக்கள்லாம் ஜீவர்கள்லாம் தன்னை அடையும் பக்கும் அடைய அதுக்காக லோக போக வஸ்துக்களை இச்சையா சக்தியாக இருக்கக்கூடிய மாதிரி அந்த வழியோட கூடி போக ரூபமாக இருக்கக்கூடியவன் யோக ரூபமாக இருக்கக்கூடிய ஞானஸ்கனாக இருந்தாலும் எந்த ஒரு மாறுபாடும் அடைவதில்லை அதை காண்பிப்பதற்காகத்தான் மலையா காண்பிக்கிறார் அந்த அந்த வள்ளி அணைந்து கொண்ட மலையா காண்பிக்கிறார் அது வந்து மலை வந்து காத்தால மழையால் புயலால் இதுவும் அசைய வசையாது இறைவனை மலையின்னு சொல்றது ஒரு மரபு சம்பிரதாயம் அண்ணாமலையே சிவநாச்சியம் அண்ணாமலையே சிவநாச்சியம் இதனால மாயாகிற கிரவுச்சமலையை பிழந்தவன் அதனால மாயை கடந்த அந்த பிரான் அந்த பிரான் ஞானஸ்கந்தன் ஆத்மாக்களுடைய மாயையை போக்கவல்லம் அப்படி வள்ளியாகிய பெண் யானை தழுவதால முருகன் மலை அந்த கையே முருகன் ஆண் யானைக்காக ஞான வேழமாக இருப்பதை எப்பவுமே விரும்பும் இவனும் மாலையில் தான் எப்போது வாசம் பண்ணக்கூடியவன் எல்லா மலையிலும் ஸ்கந்தனுடைய சுப்பிரமணிய சுவாமினுடைய பிரசன்னத்தை உண்டு இது மகாபிரிவாளன் காமிப்பிருக்கார் அப்போ யானை என்ன பண்ணுவோம் கிரி சரம்னு இருக்கும் அதாவது மலைகள் பக்கத்தில் வசிக்கும் நதி சரம் நதிகள் இருக்கிற இடத்துல வசிக்கும் வனச்சரமாக காட்டுகளில் இருக்கும் அப்படியும் வள்ளியானவள் கிரிசர பொடி அதாவது அப்படி மலையில் வசிக்கக்கூடியதுனால மலையோறும் இருக்கிறான் அவன் அப்படி பிடிதோய் மலைன்னு சொன்னார் தான் அதனால வள்ளி மணாளா ஏ வள்ளீச நாத்தா இந்த சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டும் வாதம் பண்ணி அலையாம உன்னுடைய அந்த திருவடி அனுபூதியை எனக்கு கொடுத்து அனுகிரகம் செய்வாயாக அப்படிங்கிறது தான் தாற்பயம் நேர்த்திக்கு சொன்ன விஷயம் இன்னிக்கு உண்டான பாசனம் சிந்தா கொலைகளோடு விந்தாடவியனன் என்று விடப் பெறுவேன் மந்தாக்கினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே கந்தா முருகா கருணாகரணே சிந்தா என்று விடப்பெறுவேன் மந்தாக்கினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரணே அது வந்து மூன்று லோகத்திலும் ஓடுகிறாள் அந்த கங்கா மாதா மந்தாக்கினி அப்படி சொல்லப்படுது இதில் வருது அந்த மந்தாக்கனி கங்கையில கொண்டு போய் சேர்க்கப்பட்டது அந்த சிவபெருமானுடைய ஆறு பொறிகள் ஞான அக்னி பொறிகள் அது வந்து வரத்தால் அடைந்த உதயனே வரோதயனான் இப்போ வரோதயனே ஒரு நாமம் கந்தா ஒரு நாமம் ஸ்கந்தன் அதுதான் கந்தான் தமிழில் வந்தது முருகா ஒரு நாமம் கருணாகரனே ஒரு நாமம் கருணைய ரூபம் இப்படி நாலு நாமக்களை அவனை வந்து சம்போதனம் பண்ணி சிந்தா கொலைகளோடு செல் செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் அதாவது நமது வீடுவாசல் மனைவி மக்கள் சொத்து சுதந்திரம் அப்புறம் பதவி பங்களா அப்புறம் வந்து இது செல்வம் எல்லா விதமான அந்த காலத்து செல்வமாக இந்த காலத்து செல்வம் இதுவாக இருந்தாலும் சரி அதில் மாட்டிக்காமல் அது ஒரு வந்து இது மாதிரி காடு மாதிரி இருக்குது அதாவது வெளி வரவே முடியாத மாதிரி இருக்கக்கூடிய அந்த விந்தியமலை காடுகள் மாதிரி இருக்குது நிறைய மரங்கள்லாம் ஒரு உயர் உயரவாக இருக்கும் உயரமாக இருக்கும் வழியத்தில் உள்ளே போனால் வழியில் உண்டு அந்த அந்த திரவுஞ்ச சுரன் மாதிரி ஆகிடும் அப்போது அந்த விந்தியமலையை வெற்றி கொண்டார் ஞானஸ்கந்தனுடைய பக்தரான அகஸ்தியன் அப்படி அதர் வந்து வெளியவராமல் போடும் அப்படி வெளிவராமல் பண்ணிடாலே அப்படிங்கிறதுக்கும் ஆச்சாரிய ஸ்கந்தத்தில் சொல் ஏ சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்றதை பார்க்கலாம் களத்திரம் சுதா பந்து வர்க்கா பசுர்வா நரோவா அத நாரி கிருஹே ஏ மதியா எஜந்தோ நமந்தஹா ஸ்துவந்தோ பவந்தம் வரந்த சிதே சந்து சர்வே குமாரஹா இப்படி நம்முடைய இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம சம்பந்தப்பட்ட இவ்வளவும் சொன்னோம் இப்போ என்னதுன்னு சொல்லுது இவ்வளவும் ஏ குமாரா நித்தியம் குமாரா குமராக சொல்ல அன்மதி நீ குமரா ஒன்ன கடவுளே ஒன்னவர்களெல்லாம் ப உன்னை போற்றி உன்னை பாடி நமஸ்காரம் பண்ணி உன் பக்தியில் இருந்தா அது ஒண்ணும் கஷ்டம் இல்லை அதனால வந்து ஒரு பந்தம் இல்லை அது எப்போ பந்தமா இருக்கும் ஒரு விமுகர்களா இருந்தாராம் எப்பதான் பந்தமா இருக்கும் பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் மந்தாக்கினி தந்த மந்தாக்கினி தந்த மந்தாக்கினி தான் இந்த கங்கா நதி கங்கா நதி கொடுத்த அப்படிப்பட்ட ஞானஸ்கந்தம் விந்தாட்ட வின்னது விந்திய மலைக்காடு மந்தாகனி கங்கை கந்தா கந்தனி சிவ சிவபெருமான் கொடுத்த அந்த ஆறு அக்னி பொறிகள் அக்னி ஜுவாலை அதை வந்து அக்னி அக்னியும் வாயுவும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு சக்தி கொடுத்தார் அவரால் தாங்கவே முடியாது யாராலும் தாங்க முடியும் இதில் ராமாயணத்திலையும் காமிக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு ராமாயணத்தில் இந்த ஸ்கந்த உற்பத்தியும் ரொம்ப அழகாக சொல்லப்படுறது கார்த்திகை சொல்லப்படுதுங்க ஸ்காந்தத்துலையும் இருக்குது அப்படி அவர்களை சக்தியை கொடுத்தான் பகவான் ஈஸ்வரன் அப்போது அந்த அக்னி அது தாங்கிய கங்கையில் கொண்டே கூட அந்த எல்லாம் ஆறு குழந்தைகளாயிடுது உமாதேவி ஆறு குழந்தைகளையும் சேர்த்து ஒரு தடவை ஆலிங்கனம் பண்ணோடனே எல்லாம் ஆறு முகமும் பன்னிர கைகளும் ஒரே வஸ்துவான ஆங்கு உதித்தனன்னு சொல்கிற மாதிரி ஷண்முகனாயிட்டான் அப்படியும் அப்படிப்பட்ட கங்கையில் அவதாரம் பண்ணதுனால அருணகிரணர் என்ன சொல்றாருன்னா மந்தாக்கினி தந்த வரோதயா அப்படிங்கிறார் அவர் அப்போ அதுவே ஒரு சம்போதம் அப்படிப்பட்ட கங்கா புத்திரான்னு சொல்ற மாதிரி கங்கா புத்திரான்னு சொல்றேன் மந்தாக்கினி தந்த வரோதயனன் ஆறு குழந்தைகளும் ஒன்னா சேர்த்ததுனால முருகப்பெருமன் ஸ்கந்தன் சொல்லப்பட்டான் அது ஸ்கந்தன் தெரிஞ்சது கங்கையில் அவதாரம் பண்ணவனே அதுதான் விஷயம் வரோதகனே மந்தாக்கினி தந்த வரோதயனே கங்கா புத்திரனே கங்கையில் அவதாரம் பண்ணவனே ஸ்கந்தா முருகா கருணையே ரூபமா கொண்டவன் கவலைக்கு இடமாக்கக்கூடிய இந்த கிரகம் அதாவது இல்வாழ்க்கை செல்வம் என்னை வந்து ஏதாவது வீடு செல்வ மனைமக்கள் சொத்து சுதந்திரம் கால்நடைகள் அப்புறம் காரு பங்களா பதவி எல்லாம் சர்வம் என்னை சேர்ந்ததுங்கிறது சர்வம் அந்த காலத்து இதுவாக இருந்தாலும் சரி இந்த காலத்து எல்லாம் இந்த காலத்து இருந்தாலும் சரி அது என்ன பண்ணுறது என்னை வந்து இந்த விந்தியமலை காட்டில் வந்து மாற்றின்றவன் மாதிரி தெவிக்க வருது அப்படின்னா என்ன அர்த்தம் விந்தியமலையை ஒரு அவ்வளோ ஒரு பெரிய பெரிய பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய வன பிரதேசம் போகவும் தெரியாது வழியில் வரவும் தெரியாது அப்படி மாற்றின் அதே அப்படி ஆயிடுத்து அது வந்து ஒரு லீலை நடந்தது அந்த விந்தியமலையை அடக்கினார் அகஸ்தியாச்சாரியர் நம்ம ஸ்கந்தனுடைய ஒரு பிரணவம் உபதேசிக்கப்பட்ட ஒரு பெரிய மகாரிஷம் அப்படி அங்கேருந்து யார் தப்புறது கஷ்டமாச்சேன் அப்படிப்பட்ட அந்த இதிலேருந்து என்னை அருள் புரிவாக என்னை காப்பாற்றுவாக சொல்லக்கூடிய பாசுரத்தில் கங்கையின் மைந்தரே கங்கை புத்திரனே வரத்தால் தோன்றியவர் அதாவது தேவர்கள் கேட்டு அதனால் வரத்தில் அதாவது ஏற்படுத்தப்பட்டவர்கள் தோன்றினவர் தோண்டினவர் கந்த கடவுளே முருகவேலே கருணைக்கு இருப்படமா மனசுல எனக்கும் கஷ்டம் சுகம் கஷ்டம் ஆக்குலம் ஆக்குலங்கிறது துன்பம் சோகம் மோகம் அந்த துயரத்தை கொடுக்கூடிய மனைவி செல்வம் அப்படிங்கிற இந்த காடு மாதிரி அதாவது திக்குத்தறியாத காடு ஐஸ் ஈக்குவல் டு விந்தியமலை காடு திக்கு தெரியாத காட்டு இசு கொள்ளும் விந்தியமலை காடும் அப்படி மாதிரி இருக்கக்கூடிய பயத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அடியேனு வந்து எப்போது என்கட்டேன்னு நீங்கள் பெறுவேன் எனக்கு அரு அருள் புரியும் அப்போது விந்திய இந்த இல்லோடு செல்வம் மனைவி செல்வங்கிறது மனைவி வீடு வாசல் புத்தர்கள் கால்நடை அப்புறம் நிலப்புலன்கள் எல்லாம் இருக்குது சகலமாக அதில் அப்படிப்பட்ட விந்த அடவி விந்தமலை காடு போன்ற இந்த கஷ்டம் துயரம் ஆக்குலம் துன்பம் சோக்கம் மோகம் அதிலிருந்து அடியேன் எப்பொழுது நீங்க பெறுவேன் எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படி சொல்றதையும் இது எதுக்காக துன்பத்திலிருந்து அதாவது சம்சாரத்திலிருந்து என்னை ரட்சிப்பதற்காக சம்சாரம் சொல்லப்பட்ட ஜனன மன்னத்தில் அந்த இல்வாழ்வு கொடிய இல்வாழ்வாக இருந்தால் அதிலிருந்து என்னை காப்பதற்காக சிந்தையாக்கணுங்கிறது மனசில் இருக்கக்கூடிய துன்பம் கஷ்டம் இது சோகம் மோகம் எல்லாம் சேர்ந்தது இல்லோட செல்வங்கிறது வீடு இடவாகு பெயர் மனைவியை குறிக்கிறது இனம் பற்றி மனைவி மக்கள் உறவினர் பந்துக்கள் நண்பர்கள் அப்புறம் வந்து அவருடைய நில கால்நடை வீடு சக்கலமும் இருக்கு சேர்ந்தது அது செல்வம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எல்லாமே கஷ்டம் துன்பம் சோகம் மோகம் ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் உலக பா பசுபாச தொந்த மதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபாலர் மல ஜல சஞ்சலம் தால் என் மதிநிலை கெடாமல் உன் தருள் அருள் தாராய் கெடாமல் உன் அருள் தாராய் திருப்பு இது இது மூலம் என்ன சொல்லப்படுது மனைவர்கள் மூலம் உயிர் பற்று செல்வம் மூலமாக பொருள் பற்று அப்போ இந்த பற்றுகள் தான் மனுஷனை எப் சதா அலைஞ்சு திரிஞ்சு சாந்தி இல்லாமல் க கெட்டு போறாப்பட விந்தாடவிங்கிறது விந்தியமலை காடுகள் பாரத தேசத்தில் வடக்கும் தெற்கையும் பிரிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது தான் இது ஒரு நடுவாக இருக்கக்கூடியது பெரிய மலை விந்தியம்னு இந்த மலையில் உயரமாக ஆ ஆகாசம் அளவுக்கு மரங்களில் அப்படி செறிந்த காடாக அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுன்னு தாண்டுவதே கஷ்டம் இதுக்குள்ளே போனால் திரும்பி வெளியில் வரணும் அதுதான் திக்கு தெரியாத காட்டுங்க பாகவதத்தையும் இருக்குது பாகவதத்தை நம்முடைய வாழ்க்கையை திக்கு தெரியாத காட்டுங்கிற மாதிரி வர்ணிப்பார் வசத்தியாக இருக்கும் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் பதி நாலாவது அத்தியாயத்தில் கல்விக்கூடும் அது வந்து நம்முடைய வாழ்க்கையை உருவகப்படுத்தி சொல்லுவார் ரொம்ப அழகாக இருக்கும் இது அதனால் குடும்ப வாழ்க்கையில் மாட்டின்றவர்களுக்கு இது உண்மையாக சொல்லப்படுகிறது அதான் திக்கு தெரியாத காட்டு விந்தாடவியம் இப்படிப்பட்ட துன்பங்கள் எப்படிப்பட்ட எதுவான இருவகை பற்றுகள் ஆம் ஆமா அப்படிங்கிறது இப்படி பற்றுகளை விட்டால் ஒழிய அனுபூதி வராது மனை மக்கள் சுற்றமெனும் மாயாவலையை கடக்க அறியாதேன் வினையேர் செருக்கி அடி விழலுக்கு இறைந்து விடலாமோ விழலுக்கு இறைத்து விடலாமோ இப்படி சொல்றார் அருணகிரிநாதிரி அனுகிரகிக்கக்கூடிய திருப்புகளில் ஞான நெறியிலே முதலிருந்து முடிவு வரைக்கும் ஞான மார்க்கத்தில் ஆனந்தம் தான் இன்பம் தான் உலக வாழ்க்கையில் அதாவது நிவர்த்தி மார்க்கத்தில் சுகம் பிரவிறத்தி மார்க்கத்தில் கஷ்டம் துன்பம் அதான் உலக நெறியில் முதலில் ஆரம்பத்தில் முடிவரைக்கும் பெண்ணால் வரக்கூடிய கஷ்டம் சொல்கிறார் காமவேட்டையிலே மதிமயங்கும் சிறுவர்க்கு பேசி விரும்பி தாலிகட்டையிலே தொடுத்து நடுக்கட்டையிலே கிடத்து மட்டும் கவலைதான் இப்படி ஜனங்களால் மக்களால் வரக்கூடிய ஒரு கஷ்டம் மதலையை பெருநாள் துன்பம் வளர்த்திடுனாலோ துன்பம் விதலையோ நோ நோயடையில் துன்பம் வியன் பருவத்து துன்பம் கதமுருகாவலர் வந்து கைப்பற்றில் கணக்கில் துன்பம் இதம் ஒரு தம்மால் என்னாலும் துன்பமாமே இப்படி அடுத்தது நாளடியாரில் செல்வத்தால் ஐஸ்வர்யத்தால் ஈட்டலும் துன்பம் மற்றும் ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் அங்கே கடும் துன்பம் காத்தல் குறைபடி துன்பம் கெடின் துன்பம் துன்பக்கு உரைபதி மற்றை பொருள் இதே படத்தை பற்றி பேசினது இல்லையா இந்த செல்வங்களை பற்றி இல்லையா இது வந்து பிக்ஷு கீதன் வருது ஒசத்தியான ஒரு கஞ்ச பிராமணன் உஜ்ஜையில் இருந்தவன் அவன் எல்லாத்தையும் வந்து கடைசியில் அழகாக ஒசத்தியா ஒரு ஒரு கீதை பாடுவார் தான் பிக்ஷு கீதன் பெறும் யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் என்ன ஆத்மா தெய்வம் அப்புறம் இந்த ஜனங்கள் என்னுடைய கிரகங்கள் காலம் எதுவுமே காரணம் இல்லை என் மனசு தான் காரணம் மனசு தான் நினைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கண்டனை சேவித்து நான் முக்தி அடைவேன்னு சொல்ல இங்கே வந்து கந்தனை சேவித்து முக்தி அடைவேன்னு சொல்கிறது தான் வசத்தி ஏற்படும் அப்படி இருக்கும் அது அப்படியெல்லாம் இருக்கும் அப்படி மந்தாக்கினிங்கிறது கேதாரத்தில் அமிர்தம் மாதிரி ஓடக்கூடியும் அங்கேருந்து அங்கே வருது நதி அந்த கங்கா நதி வந்து மந்தாக்கினின்னு பேரோடுவது மூணு இடத்துல மூணு தான் போகிறது பரமேஸ்வருடைய மகால மகாவிஷ்ணு பிரம்மா தே தேவர்கள்லாம் போ கேட்டு போய் பிரார்த்தனை பண்ணி அந்த சூராதி சூர சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசன் இவர்கள்டேருந்து இது நடக்கக்கூடிய கொடுமையை சொல்லி அவர்களுடைய புத்திரனால் தான் சிவபுத்திரனால் தான் இதை முடிக்க முடியுங்கிறது பிரார்த்தனை பண்ணும் அதனால் அடைந்த புத்திரன் தான் மந்தாகினி தந்த வரோதயன் ஆதியும் நடுவும் ஈரும் அருபமும் உருவம் உப்பும் ஏதுவும் மரவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்தின்ற விமலா குரு குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்த்த என்றார் கந்த புராணத்தில் பரமேஸ்வரன் வந்து ஆறுமுகம் கொண்டும் அதான் அதோமுகத்தோடு சேர்த்தேன் ஆறு முகங்கள்லேருந்தே ஆறு ஞான கண்கள்லேருந்து ஆறு ஞான ஞான சுடர் ஞான தீபம் ஞான அக்னியை கொடுத்தார் அந்த ஞான அக்னியம் வாயுவும் அக்னியும் கொண்டு போய் சேர்த்து சும்மா முடியலை அவர்கள் அவர்களை அனுகிரகம் பண்ணார் பர அந்த பரமேஸ்வரன் அவருடைய தபசக்தி அவரே தான் அப்போது கங்காவில் கொண்டு போய் அது வந்து ஆறு சுடரும் ஆறு குழந்தைகளை ஒன்றா சேர்த்தாள் உமையம்மை அப்போது கந்தனாக ஆனது ஸ்கந்தனாக அதனால தான் மந்தாக்கனி கந்தன் வருது தேவர்களும் சீவரான் கேட்ட வரத்தால் தோன்றினால வரோதகன் வருது அப்படிப்பட்ட வரோதகன் வந்து வரங்கற்கு பிறப்பிடமானோம் அப்படி ஆகுது அப்படிப்பட்ட கந்தனை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஸ்கந்தன் மூணு விதமான அர்த்தத்தை சொன்னோம் முருகனுக்கு சொல்லியிருக்கோம் அப்படிப்பட்ட கருணைக்கு இருப்பிடமானோம் கந்த கந்தவேல் அப்படியும் ஞானஸ்கந்தன் வந்து இதுக்கு அதாவது கருணைக்கு இருப்பிடமானவனாயிருக்கிறான் அப்படி பார்க்கிறார் அப்போ கந்தா முருகா கருணாகரனே கருணைக்கு உனக்கு சமான உத்தரம் கிடையாது அப்படி மந்தாகினி தந்த வரோதையனே அப்படி அவர் அவன் அவனுடைய கருணையை காண்பிக்கிறது பரமேஸ்வரன் கருணைக்கும் இதே ஓக்காரத்தில் சொல்கிறபோது அக்காரம் வந்து சிருஷ்டிக்கிறது உக்கார ரட்சிக்கிறது மக்காரம் சம்ஹாரம் பண்ணுறது இந்த முருகன்னு சொல்கிறதுல மூணு உக்காரங்கள் வருது அப்போது மூன்று லோகங்களையும் மூன்று காலத்திலையும் எல்லா தேசங்கள்லையும் எல்லா காலங்களையும் ரட்சிப்பவர் முருகன் அது காண்பிக்கிறார் அதனால் தமிழில் வரக்கூடியது இடையோசை வல்லோசை இடை மல்லோசை இடையோசைனு அப்படி முருகாங்கிறதுல இந்த விஷயம் அப்படியே வருது இவனா சாஃப்டாக இருக்கக்கூடிய சுவாமி சின்ன குழந்த அழகாக இருக்கக்கூடியது அழகுன்னா முருகன் அதனால் அப்படி முருகாங்கிறது வரும் அதனால் கருணைக்கும் கருணாக்கரணாக இருக்கக்கூடியவன் கருணையே ரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நாலு விதமான நாமாக்களை சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ணுறது என்னென்னா எப்பயே ஏ வரோதையனே ஸ்கந்தா ஸ்கந்தா முருகா கருணாகரனே லோகப்பற்றுகளான இந்த கவலைகள்லாம் லௌகிக விஷ கவற்றுகளை என்னைக்கு போகும் சீக்கிரம் வந்து எனக்கு அனுகிரகம் செய்வாயாக ஞான ஸ்கந்தா படம் ஒத்துவில் முருகனு கரோரா